நாட்டு நேயர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்களுக்கு ஸ்பூன்ஸ் வெங்காயம் ஒண்ணு பத்து பற்கள் அல்லது கூட வேணாலும் எடுத்துக்கலாம் உப்பு ருசிக்கு ஏற்ப மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிடலாம் பூண்டையும் சாப் பண்ணி வச்சிருவோம் மஷ்ரூமை வானல் வச்சிடலாம் வானூலுக்கு வந்ததும் பட்டர் ஊத்திடுவோம் பட்டர் உருகினதும் இந்த ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதும் பூண்டு போட்டுட்டு வதக்கிக்கலாம் நல்லா பூண்டு போட்டு நல்லா வதக்கிப்போம் வதங்கினதும் இந்த மஷ்ரூம் எடுத்து போட்டு அதிகம் இந்த பட்டர்லேயும் வதங்கி வதங்கி வச்சிருவோம் நல்லா வதங்கினதும் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு தண்ணி விட்டு வேக ஒரு பத்து நிமிஷம் தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் வேக விடுவோம் அது கூட மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சொல்க போட்டுக்கலாம் அப்படி காரம் தேவை அப்படின்னா நம்ம கூட கூட போட்டுக்கலாம் நம்ம எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்து டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சதால் அதை எடுத்து இறக்கிட்டு அதில் மஷ்ரூம் வந்து பெரிய பெரிய பீசஸ்ஸாக போட்டிருக்கோம் இல்லையா வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பீசஸ் எடுல்லாம் எடுத்து அந்த பீசஸ் ஆனியன் கார்லிக் இதெல்லாம் எடுத்து மிக்ஸியில் ஆர்ட்டோன்ட்டு மிக்ஸியில் போட்டு அதை அரைச்சி பேஸ்ட்டை அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இந்த மஷ்ரூம் வேக வச்ச தண்ணி இருக்கு அந்த தண்ணியிலே அந்த பேஸ்ட்டை கலந்துரும் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மறுபடியும் அதுக்கு லைட்டாக கொதிக்க விடுவோம் கொதிக்க வச்சு இதை ஃப்ரெஷ் மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வந்து பொடி பொடியை பண்ணிட்டு அதில் கலந்துருவோம் இந்த சூப்பில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே தூவிட்டு கலந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஊற்றி ஹாஃப் கப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட்டும் மிளகுத்தூளும் போதுமானு பாருங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் அடிச்சு போட்டு கழுல விட்டீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுப்டி அண்ட் ஹெல்த்தி ஃப்ரெஷ் கிரீம் மஷ்ரூம் சூப் தயார் எல்லோருக்கும் பிடிக்கும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்